யுரஸ்தீ சதோ வாயப்பம் நூத்த மாயம் ஸ்வபாவோவியோம கோத்வனீகி சாந்தோக்கிய உபனிஷத் மந்திரம் சதேவசோமிய இதமக்ர ஆசித் அந்த மந்திரத்திற்கான விளக்கமாக சுலோகம் மூணுலேருந்து நாற்பத்தாறு வரைக்கும் பார்த்தோம் பிரம்மன் மட்டுமே இருக்கிறது அது ஏகம் ஏவ அத்விதீயம் இரண்டற்ற ஒன்றாக மட்டும் இருக்கிறது அதில் இடையில் பூர்வபக்ஷமெல்லாம் வந்துச்சு அசத்து தான் இருந்தது இல்லாமையிலிருந்து இவையெல்லாம் தோன்றியது இருக்கக்கூடிய பிரம்மனிடம் இருந்து தோன்றியது உபனிஷத் வாக்கியம் அதுலேயே இன்னொரு வாக்கியம் வருது சில பேர் சொல்கிறார்கள் இல்லாமையிலிருந்து தோன்றியதுன்னு சொல்லி அதற்கெல்லாம் ஒரு இவரே பூர்வபக்ஷம் நிறைய ஏற்பாடு சொல்லி அதற்கு பதில் சொன்னார் இதில் நாற்பத்தாறு வரைக்கும் பார்த்தோம் பத்தி ஏழுலேருந்து ஐம்பத்தெட்டு வரைக்கும் மாயை மாயா தத்துவம் விளக்கப்பட்டது மாயை ஏன் எப்படி வந்துச்சுன்னு சொன்னால் இந்த சத்பிரம்மன் எப்படி விளங்குகிறது அப்படின்னு கேட்கும் பொழுது அனுபவமாகவே இருக்கிறது அப்படின்னார் மனம் அமைதியற்றி இருக்கும் பொழுது அந்த பிரம்மன் தெளிவாக விளங்குகிறது எல்லாத்துக்கும் விளங்குது அது பிரம்மங்கிறது ஞானிகளுக்கு தெரியுது மற்றவங்கள் தெரிகிறதில்லை மனம் சஞ்சலமற்றி இருக்கிற பொழுது அந்த பிரம்மன் விளங்குகின்றது அனுபவமாகவே விளங்குகிறது சஞ்சலமுடையது இரண்டு அதேபோல் மாயை சஞ்சலமற்று இருக்கிற பொழுது மாயை வெளிப்படாத பொழுது சத்பிரமன் மட்டும் விளங்குகிறது அப்படின்னு சொன்னார் அப்போ அந்த மாயைன்னா என்ன அப்படிங்கிறதுக்காக நாற்பத்தேழுலருந்து ஐம்பத்தெட்டு வரைக்கும் மாயா தத்துவம் அதில் மாயை என்பது ஒரு நிஷ்தத்துவம் சாரமற்றது தனியாக இயங்காது இங்கே ஒரு சக்தின்னு ஒரு பேர் கொடுத்தார் மாயைக்கு அது ஒரு சக்தி எப்போயுமே எந்த ஒரு சக்தியுமே தனிப்பட்டு செயல்படாது ஒன்றை சார்ந்ததே செயல்படும் பார்க்கும் சக்தி கண்ணை சார்ந்து செயல்படும் நடக்கும் சக்தி காலை சார்ந்து செயல்படும் அப்படி ஒரு சக்தின்னு சொன்னார் அதை அனீர்வஜனையும் இப்படித்தேன்னு சொல்ல முடியாது எப்படி சொன்னாலும் தோஷம் வரும் மாயைய அது பிறகு அது எங்கே இருக்குது பிரம்மனிடம் ஒரு பகுதியாக அந்த ஒரு பகுதிங்கிறதெல்லாம் சும்மா விளக்குறதற்காக சொல்லப்படுது அது வேதத்தில் சொல்லியிருக்கு பிற ஸ்மிருதியில் சொல்லியிருக்கு கீதையில் பகவான் சொல்லியிருக்கார் பிரம்ம ஷூத்திரத்தில் சொல்லியிருக்குன்னு சொல்லி அதுக்கு பிரமாணமெல்லாம் சொன்னார் ஐம்பத்தி எட்டு வரைக்கும் மாயா தத்துவ விளக்கத்தை பார்த்தோம் பிறகு ஐம்பத்தி ஒம்போதுலேருந்து எழுபத்தி ஆறு வரைக்கும் அந்த மாயையினுடைய முதல் சிருஷ்டி ஆகாசம் பிறகு எழுபத்தேழுலருந்து தொண்ணூத்தெட்டு வரைக்கும் மற்ற சிருஷ்டி வருது இந்த ஆகாசத்தை என்ன சொன்னார் விளக்கும் பொழுது அதுக்கு இடம் கொடுத்தல்ங்கிற ஒன்று தன்மை இருக்குது சப்தம்ங்கிறது ஒன்று இருக்குது இந்த ஆகாசம் வேறு சத் பிரம்மன் வேறு அப்படின்னு ஒரு நிரூபணம் பண்ணார் அதுக்கு தர்மம் தர்மிங்கிற ஒரு அர்த்தம் தர்மி தொடரும் தர்மம் தொடராது சத் தொடர்கிறது அந்த வாயு ஆகாசம் தொடருவதில்லை ஆகாசம் இருக்கிறது வாயு இருக்கிறது அக்னி இருக்கிறது அந்த இருக்கிறது என்பது சத் இருத்தல்னா சத்துன்னு அர்த்தம் அது தொடருது ஆகாசம் தொடர்வதில்லை ஆகவே ஆகாசம் வேறு சத்து வேறு பிறகு இடம் கொடுக்கும் தன்மை இடம் கொடுக்குறதுனாலே அங்கே என்ன அர்த்தம் ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம் இல்லை இல்லைங்கிறது அசத்து பிரம்மன் வந்து சத்து அப்போ பிரம்மனுக்கு வேறாக இருக்கிறது அது அசத்துன்னு பார்த்தோம் இன்னொரு மீனிங் பார்த்தோம் அதில் ஆகாசம் இருக்கிறதுங்கிற ரெண்டு வார்த்தை ரெண்டு சொல் இருக்குது அதில் ஆகாசம்னு ஒரு சொல் இருக்கிறதுன்னு ஒரு சொல் இருக்குது இதில் சப்தத்துலையும் அதாவது ரெண்டு வ வார்த்தைகள்லேயும் பேதம் வேறுபாடு இருக்குது அர்த்தத்திலையும் வேறுபாடு இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அர்த்தத்தில் எப்படி வேறுபாடுனா ஆகாசங்கிறது இடம் கொடுக்கும் தன் தன்மை பிரம்மன் எதுக்கும் இடம் கொடுக்காது அது இருக்கிறது சத் அப்படிங்கிறது அது இருத்தல் எப்பயுமே இருக்கிறது அர்த்தமும் வேறு சொல்லும் வேறு ஆகவே ஆகாசம் வேறு பிரம்மன் சத்து வேறு சத்துக்கு வேறு அசத்து தான் ஆகவே ஆகாசம் உண்மையில் இல்லவே இல்லை மாயா தோற்றம் இருக்கிறதே இருக்கிறது மாதிரி தெரியுது அவ்வளோதான் அது மாயையினுடைய விசேஷம்னு பார்த்தோம் இல்லாததை இருப்பதாக காட்டுவதற்கு பேர் மித்தியா மித்தியாங்கிற வார்த்தையை புரிஞ்சுக்கிறோன்னு முதல்ல இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடலாம் இருக்குன்னா இருக்குன்னு சொல்லிரலாம் இல்லை உண்மையிலே இல்லை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா போயிடும் அதுக்கு பேர் மித்தியான்னு பேர் காட்சிக்கு இருக்குது அனுபவத்துக்கு இருக்குது அதை ஆராய்ந்து பார்த்தால் இல்லை காணல் நீர் போல் காட்சிக்கு காணல் நீர் இருக்குது ஆராய்ந்து அது இல்லை என்று தெரிந்த காணல் நீர் காட்சிக்கு கொடுக்கும் கயிறு பாம்பு உதாரணத்தில் அப்படி இல்லை இது மித்தியான்னு பேர் அப்படி ஆகாசம் மித்தியா என்ற தத்துவம் எழுபத்தி ஆறு வரைக்கும் சொன்னார் அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டுலேருந்து எழுபத்தி நாலு வரைக்கும் இந்த மித்தியாங்கிறது ஏன் ஆகாசத்தை மெயினாக சொன்னார்னா ஃபஸ்ட்டு சிருஷ்டி ஆகாசம் அதுவே மித்தியான்னு நிறுவனம் பண்ணியாச்சுன்னு வாயு மித்தியா அக்னி மித்தியா எல்லாம் மித்தியா பஞ்சபோதத்துலேருந்து வந்த உடம்பு மித்தியா இதில் விட எல்லா விஷயங்களும் மித்தியாங்கிற கருத்து புரியணும் இல்லை விஷயமெல்லாம் புரியுது ஆனால் மனசில் நிற்கலையேன்னு சொன்னால் சொன்னார் ரெண்டு தடை சொன்னார் அதுக்கு மன ஒருமுகப்பாடின்மை அந்த தத்துவத்தில் சந்தேகம் மன ஒருமுகப்பாடு இல்லைனா தியானம் பண்ணணும் திருப்பி திருப்பி தியானிக்கணும் விஷயம் புரிஞ்சாச்சு ஆனால் மனசில் நிற்கலைன்னு அந்த விஷயத்தவே திருப்பி திருப்பி திங்க் பண்ணுறது புரியலன்னா திருப்பி விசாரம் பண்ணுறது மீண்டும் மீண்டும் கேட்குறது கேட்டால் இந்த தத்துவம் புரியும்னர் பிறகு அந்த ஞான ஞானி எப்படி பார்க்கின்றான் எழுபத்தஞ்சு எழுபத்தாறு போன க்ளாஸில் பார்த்தோம் இந்த உலகத்தில் இந்த ஆகாசத்தை அவன் எப்பொழுதுமே மித்தியாவாக பார்ப்பான் ஆகாசத்தை மட்டும் இல்லை இந்த ஜகத்தவே பார்ப்பான் எப்படி பார்ப்பான்னா அந்த ஞானம் உள்ளே போய் உட்காந்துருக்குமா நல்லா நிலை பெற்று உட்காந்துருக்கும் எப்போ வேணுமோ அப்போ வெளியே வந்துடும் தூண்டிவிடப்பட்டுன்னு ஒரு வார்த்தை சொன்னார் அன்றைக்கு சொன்னவங்கள பெருக்கல் வாய்ப்பாடுன்னு சொன்னேன் சின்ன வயசில் பெருக்கல் வாய்ப்பாடு அது எப்பயுமே நம்ம சொல்லிக்கிட்டுருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆரஞ்சாக முப்பது அப்படிங்கிற வாய்ப்பாடு சின்ன வயசில் படிச்சுட்டோம் இது உள்ளுக்குள்ளே இருக்குது எப்போ தேவையோ ஒரு பொருள் வாங்குகிறோம் ஆறு பொருள் கொடுக்குறோம் முப்பதுங்கிற டக்குன்னு கான்செப்ட் நம்ம மனசில் வரும் அந்த நேரத்தில் அப்போ போய் பெருக்கல் வாய்ப்பாடு சொல்லிக்கிட்டா இருப்போம் சொல்ல மாட்டோம் இயல்பாக வரும் அந்த செகண்டில் வந்துடும் அந்த மாதிரி இந்த ஜகத் மித்யா என்ற ஞானம் மனதில் நிலைபற்றுவிட்டால் எப்பொழுது தேவையோ அப்பொழுதெல்லாம் வெளிப்பட்டுவிடும் இது ஞானியினுடைய திருஷ்டி அதே மாதிரி இந்த உலகமெல்லாம் போய் இதற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய மட்டுமே சத்தியம் என்ற புத்தியும் இருக்கும் இவையெல்லாம் மித்யா என்ற புத்தி தத்துவம் சத்தியம் என்ற புத்தியும் எப்பொழுதும் இருக்கும் நான் சத்தியம் என்னை சார்ந்திருக்கக்கூடிய உடல் உலகம் உள்ளம் எல்லாம் மித்யா இது எப்போ தேவையோ எப்போ பிரச்சனை வருதோ அப்போ தூண்டிவிடப்பட்டு இந்த ஞானம் வேலை செய்யும் இது ஞானியினுடைய திருஷ்டியில் சொன்னார் பிறகு இன்னொரு வார்த்தை சொன்னார் சரி இந்த அஞ்ஞானிகளை எப்படி பார்ப்பாங்க அஞ்ஞானிகளை ரெண்டு விதம் இருக்குது எப்படின்னா கடவுள்னே ஒன்று இந்த உலகந்தான் உண்மை அப்படின்னு நினைக்கிறவன் பிறகு கடவுள் தத்துவத்தை ஒத்துக்குருவாங்க ஆனால் அத்வைத்த ஒத்துக்கிறது அத்வைத தத்துவத்தை ஒத்துக்கிறது இல்லை கடவுள் இதுக்குள்ளே வேறுபாடு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு இந்த மித்திய கடவுளும் சத்தியம் உலகமும் சத்தியம் நினைக்கிறவங்களாம் இருக்காங்க இந்த ரெண்டு பேரையும் பார்த்து இவன் ஆச்சரியப்படுவான் அப்படிங்கிற ஆச்சரியப்ப கண்டுகொள்வதில்லை அவனை வந்து அதுக்கு அவர் பொருட்படுத்துறதில்ல இன்னொன்று நாமளும் அப்படித்தானே இருந்தோம் இப்போ இப்படி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்து ஆச்சரியப்படுவான் அப்படின்னு சொல்லி ஞானியினுடைய திருஷ்டியை எழுபத்தஞ்சு எழுபத்தாறில் சொன்னார் போன க்ளாஸில் அதெல்லாம் பார்த்தோம் பிறகு எழுபத்தி ஏழில் இந்த ஆகாச தத்துவத்தை முடிவர பண்ணார் ரெண்டாவது வெறிலேருந்து மற்ற பூதங்களை ஆரம்பிக்கிறார் இந்த ஆகாச மித்யா என்ற தத்துவம் மனதில் நன்கு நிலை பெற வேண்டும் அப்படின்னார் பிறகு இந்த ஆகாசத்தையும் சத்தையும் பிரித்து இது வேறு அது வேறு என்று எப்படி பிரித்தோமோ அதே ஒவ்வொரு பூதத்தையும் பிரிக்க வேண்டும் வாயு வேறு சத்து வேறு வாயு வேறு பிரம்மன் வேறு அக்னி வேறு பிரம்மன் வேறு ஜலம் வேறு பிரம்மன் வேறு பிரித்திவி மண் வேறு பிரம்மன் வேறுன்னு பிரிச்சுட்டோம்னு சொன்னா பஞ்சபோதம மித்யா என்ற கருத்து தெளிவாக மனதில் விளங்கிவிடும் எப்படி ஆகாசத்தை பிரித்து நாம் விசாரம் செய்தோமோ அப்படி விசாரம் செய்ய வேண்டும் சொல்றார் சொல்லிட்டு வாயு தத்துவத்தை ஆரம்பிக்கிறார் இந்த வாயு எங்க இருக்கு ஆகாசம் எங்கே இருக்குது வாயு எங்கே இருக்குது அப்படிங்கிறத எழுபத்தி எட்டில் சொன்னார் சத்தின் ஒரு பகுதி மாயைன்னு பார்த்தோம் மாயை எங்கே இருக்குதுன்னு முன்னாடியே பார்த்தோம் என்ன பார்த்தோம் பிரம்மத்தில் ஒரு பகுதியாக இருக்குதுன்னு பார்த்தோம் அது புராணங்கள்லாம் சொல்லியிருக்கு ஸ்மிருதியில் சொல்லியிருக்கு சுருதியெல்லாம் பார்த்தோம் அதெல்லாம் சுருதி ஸ்மிருதி பிரம்மசூத்ரம் மூலையுமே சொல்லியிருக்குன்னு பார்த்தோம் இந்த ஆகாசம் எங்கே இருக்குன்னா மாயையினுடைய ஒரு பகுதியாக இருக்குது மொத்த மாயை பிரம்மத்தின் ஒரு பகுதி இந்த ஆகாசம் எங்கே எப்படி இருக்குது மாயையினுடைய ஒரு பகுதியாக இருக்குது அதிலேருந்து வந்தது பிறகு ஆகாசத்திலேருந்து வந்தது வாயு வாயு என்னவா இருக்குது அந்த ஆகாசத்தினுடைய ஒரு பகுதியாக இருக்குது பிறகு எல்லாம் அப்படியே போகும் பிறகு அக்னி எங்கே இருக்குன்னா வாயுனுடைய ஒரு பகுதின்னு சொல்லி இதில் என்ன சொல்வாருன்னா எல்லாம் ஒரு பகுதியாக இருப்பது மட்டுமல்ல மாயையில் மாயை பிரம்மனிடம் ஏற்றி வைக்கப்பட்டதுன்னார் ஏற்றி வைக்கப்பட்டதுன்னு என்ன அர்த்தம் உண்மையிலே இல்லை மாயையில் ஆகாசம் ஒரு பகுதியாக இருக்கிறது ஆனால் ஆகாசம் ஏற்றி வைக்கப்பட்டது ஏற்றி வைக்கப்பட்டது கற்பிக்கப்பட்டதுனாலே காட்சிக்கு இருக்குது உண்மையிலே இல்லைன்னு அர்த்தம் இந்த வாயு தத்துவம் ஆகாசத்தில் ஏற்றி வைக்கப்பட்டது இந்த வாயு ஆகாசத்தில் ஓரளவுக்கு நம்ம சயின்டிஃபிக்கல் ஆராய்ச்சி பண்ணால் கூட அந்த ஒரு பகுதிங்கிறது தெரியும் பிரம்மனிடம் வாய் ஒரு பகுங்குறது ஒரு விளக்கத்துக்காக சொல்கிறது ஏன்னா பார்த்தீங்கன்னா ஆகாசன்னு பெருசாக இருக்குது வாயு எவ்வளோ இருக்கும் சூரியனும் வாயு கூட்டம் தான் பூமியை சுற்றி வாயு இருக்குது அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்புறம் அக்னின்னு பார்த்தா அதை விட கம்மியாக இருக்கும் ஜலம்னு பார்த்தா அதை விட கம்மியாக இருக்கும் பிரிதி அதை விட கம்மியாக இருக்கும் இப்படி பொதுவாகவே தெரியும் ஒரு பகுதியாக இருக்குதுன்னு சொல்லுவர்றார் அப்புறம் வாயுவுக்கு ஸ்பெஷல் அம்சம் பண்ணதில் பார்த்தோம் எழுபத்தி ஒம்பது தொட்டு உணர்தல் அது வந்து எங்கே வந்துச்சு அதனுடைய ஸ்பெஷல் குணம் தொட்டு உணர்வு ஸ்பர்ஷங்கிறது வாயுனுடைய ஸ்பெஷல் குணம் பிறகு அதுக்கு இன்னொன்று இருக்குது உளர வைத்தல் வாயு தான் உளர வைக்கும் செல்லுதல் வேகமாக செல்லுதல் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா அதில் பார்த்துருக்கேன் வேற எதுலையும் இந்த உலர வைத்தல்ங்கிறதுக்கு பிரமாணம் கூட பார்த்தான் பகவான் சொல்கிறார் ஆத்மாவை காற்று உலர்த்தாது அப்படின்னா அர்த்தம் காற்றுக்கு உலர்க்கும் சக்தி இருக்குது வேகமாக போகிறது அதுதான் வேகமாக போகும் மூவ் பண்ணுறது ஈஸியாக மூவ் ஆகுறதுன்னு அதுதான் போகும் அது வாயுனுடைய ஸ்பெஷல் குணம் பிறகு வாயு எதிலிருந்து வந்தது ஆகாசத்திலருந்து வந்துச்சு ஆகாசினுடைய சப்தமும் வாயில் இருக்கும் ஆகாசம் எங்கேருந்து வந்துச்சு மித்தியாவில் இதில் மாயையிலருந்து வந்துச்சு மாயையினுடைய குணம் என்ன மித்தியாத்வம் அதான் சாரமற்ற தன்மை நிஷ்தத்வம் அப்போ மாயையினுடைய குணமாக அந்த மித்தியாங்கிறது வாயுவில் இருக்கணும் பிறகு ஆ பிரம்மன்றிந்து எல்லாம் வந்துச்சு பிரம்மன்னா இருத்தல் சத்து அந்த இருத்தலுங்கிறது வாயில் இருக்கணும் இது எதுலேருந்து வந்துச்சோ அதுவும் இதில் இருக்கும் இதுக்குன்னு சில குணம் இருக்குது இதுக்குள்ள குணம் என்னது ஸ்பர்ஷம் உளர்த்துதல் செல்லுதல் வேகமாக செல்லுதல் இதுக்கு முன்னாடி மூணு வந்துருக்கு பிரம்மன் மாயை ஆகாசம் அந்த மூணு குணம் இதில் வந்துடும் பிரம்மனுடைய இருத்தல் இதில் இருக்கும் வாயு இருக்கிறதுன்னு சொல்கிறோம் அதில் வந்துடுது வாயு இருக்கிறதுன்னு சொன்னால் என்னாச்சு வந்துருச்சு இருத்தல் வந்துருச்சு மித்தியாவையும் இதையும் ஆராய்ச்சி பண்ணி ப சத்துலேருந்து பிரித்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா வாயு மித்தியான்னு விளங்கும் அப்போ மித்தியாத்துவம் இதில் இருக்குது பிறகு வாயுவில் சப்தம் இருக்குன்னு ஏற்கனவே பார்த்துருக்கோம் வாயு ஓடுனா சத்தம் கேட்கும் அதில் சப்தம் இருக்குன்னு ஏற்கனவே அது பிரத்யட்சமாக தெரியுது இருத்தல் எப்படி இருக்குது வாயுவையும் சத்தையும் பிரிக்கும் பொழுது அந்த இருத்தல் தொடருவதனால அந்த இருத்தல்ங்கிறது தெரியுது பொண்ணாட பார்த்தோம் ரெண்டு விசாரம் பண்ணாத்தையும் புரியும் எது மித்யாத்துவமும் வாயுவில் இருத்தல் என்பது இருக்கிறது என்பதும் ஆராய்ச்சி பண்ணால் புரியும் ஆனால் சப்தங்கிறது கண்டுபிடிச்சிடலாம் ஸ்பர்ஷம் கண்டுபிடிச்சிடலாம் உலர்த்துதல் கண்டுபிடிச்சிடலாம் செல்லுதல் வேகமாக செல்லுதல் இப்படி ஏழு குணம் இருக்குது அதில் அதில் ரெண்டும் ஆராய்ச்சி பண்ணி விசாரம் பண்ணாத்தே முறீங்க மிச்சம் அஞ்சா தெரிஞ்சுக்கிற முடியும் இதெல்லாம் பார்த்தோம் எண்பது வரைக்கும் இந்த கருத்தை பார்த்து முடிச்சிட்டோம் எண்பத்தி ஓரா சுலோகம் படிக்கணும் நான் திருப்பி ஞாபகப்படுத்துறதுக்காக ஒரு உடைய பத்து நிமிஷம் பாதி நிமிஷம் சொல்லிடுறேன் பழைய கருத்துக்கெல்லாம் ஒரு சாரமாக சொல்லிடுறேன் எண்பத்தி ஒன்று சதோ அனுவத்தி சர்வத்ரம் கச்சி வோம்னோ நேதி புரேரிதம் வியோமானு விருத்திரது நாம் கதம் நாவியாகதம் பஜகம் இதில் ஒரு கேள்வி சந்தேகம் வருது எல்லா பூதங்களிலும் அந்த இருத்தல் தொடர்கிறது சத்து வாயு இருக்கிறது ஆகாசம் இருக்கிறது அப்படிங்கிற இருக்கிறது தொடருது எந்த பொருள் எடுத்தாலும் சரி இருக்குன்னு சொல்லாமல் இருக்க மாட்டேன் சேரி இருக்கிறது ஃபேன் இருக்கிறது ஃபோன் இருக்கிறது அந்த இருத்தலுங்கிறது எல்லாத்துலேயும் வரும் அது சொன்னீங்க நீங்கள் எல்லா பூதங்களிலும் சத்தானது தொடர்கிறது ஆனால் ஆகாசம் என்பது தொடர்வதில்லை தர்மம் தொடரும் தர்மி தொடர்வதில்லை தர்மி அப்படியே தொடர்ந்துகிட்டு இருக்குது தர்மம் தொடர்வதில்லைன்னு சொன்னான் இப்போ இங்கே சொல்லும் பொழுது வாயுவை நீங்கள் அறிமுகப்படுத்தும் பொழுது ஆகாசத்தினுடைய தொடர்ச்சியை சொல்லுகின்றீர்கள் இது முரண்படுகின்றது அப்படின் சொல்லி ஒரு சந்தேகம் வருது அதாவது ஆகாசத்தினுடைய அம்சம் வாயுவில் இருக்குதுன்னு பார்த்தோமா இல்லையா என்ன இருக்குது சப்தம் இருக்குது இப்போ பார்த்தோம் நம்ம தொடருதுன்னு போனதில் சொல்லிட்டாரு இதுக்கு முன்னாடி என்ன சொன்னார்னால் ஏன் ஆகாசம் வேறு பிரம்மன் சத்து வேறுங்கிறதுக்கு ஒரு நிறுவனம் பண்ணோம் அப்போ பண்ணும்பொழுது என்ன சொன்னார் ஆகாசம் இருக்கிறது பிரம்மன் இருக்கிறது மாயை இருக்கிறது ஆகாசம் இருக்கிறது அந்த இருத்தல் என்பது பிரம்மனுடையது அது தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்குது ஆகாசம் இருக்கிறதுங்கிறதுக்கடுத்து ஆகாசத்துலேருந்து வந்த வாயு இருக்கிறதுன்னு சொல்லும்போது வாயு ஆகாசம் இருக்கிறதுன்னு சொல்கிறது இல்லை அப்போ ஆகாசம் தொடரவில்லைன்னு சொன்னான் புரியுதுங்களா ஆகாசம் தொடர்வதில்லை சத்து மட்டும் தொடர்வதால் சத்து வேறு ஆகாசம் வேறு நிறுவனம் பண்ணாங்க அது பழசம் யாச்சும் ஞாபகம் பண்ணாதே புரியும் இங்கே நீங்கள் ஆகாசத்தினுடைய சப்தம் தொடர்கிறதுன்னு சொல்கிறீங்களே அங்கே தொடரலைன்னு சொன்னீங்க இங்கே தொடருதுன்னு சொல்கிறீங்க என்ன குழப்புறீங்களே போட்ட ஆகாசம் தொடருவதில்லை இருத்தல் தொடர்கிறது ஆகாசம் இருக்கிறது வாயு இருக்கிறதுன்னு சொல்லும்போது ஆகாசத்தில் வாயு வந்துச்சுன்னா வாயு ஆகாசம் இருக்கிறதுன்னு சொல்லணும் நம்ம அப்படி சொல்கிறோமா சொல்கிறது இல்லை அப்போ ஆகாசம் தொடரவில்லை அப்படின்னு சொன்னீங்க இங்கே அதனுடைய சப்த குணம் தொடர்கிறதுன்னு சொல்கிறீங்களே அங்கே தொடரலேன்னு இங்கே இங்கே தொடருதுங்கிறீங்க இதென்ன அறுபத்தி ஏழாவது ஸ்லோகத்தில் ரெண்டாவது வீரலை சொன்னார் விசாரம் செய்யும்போது சத் இருத்தல் என்பது எல்லா இடங்களிலும் எல்லா பூதங்களிலும் தொடர்கிறது ஆனால் அந்த ஆகாசம் தொடரவில்லைன்னு சொல்லி நிறுவனம் பண்ணார் இங்கே என்ன எழுபத்தொம்பது எண்பதில் சப்தகுணம் வாயுவில் தொடர்கிறதுன்னு சொல்கிறீங்க அறுபத்தி ஏழில் தொடரலை தொடருது கான்ட்ராவர்சி முரண்படு முரண்படுகிறதே அப்படின்னு சொல்கிறார் அதாவது இந்த தோஷம்னு சொல்லுவாங்க வியாகாத தோஷம்னு சொல்லுவாங்க அது அப்படி ஒரு தோஷம் முரண்படுகின்றதே அப்படின்னு சொல்கிறார் மித்தியாத்வம் அதுக்கு பதில் வந்து கேள்வி மட்டுந்தான் என்ற ஸ்லோகத்தில் பதில் வந்து என்ன வருது அடுத்த ஸ்லோகத்தில் வருது இப்போ ஒன்றும் இல்லை ரெண்டு பேர் வர்றாங்க ஒருத்தர் வந்து அந்த ஃபேமிலியில் நல்லா பழகியிருக்கார் இன்னொருத்தருக்கு வந்து ஓரளவுக்கு தெரியும் ஒருத்தர் கூடையே இருக்கார் ரெண்டு பேர் வந்த உடனே ஒரு பையன் நின்றுகிட்டு இருக்காரு பார்த்த உடனே புதுசாக வந்தவர் அவர் அப்பாவை பார்த்துருக்காரு பையன் அதிகமாக பார்க்கல இவர் தான் அவர் பையன் சொன்ன உடனே என்ன சொல்கிறாரு அப்பா மாதிரி அப்படியே இருக்கானேங்கிறார் என்ன சொல்கிறாரு அப்பா மாதிரி அப்படியே இருக்கானாங்கிறார் அந்த கூட ஃபேமிலியில் பலரும் இவன் அப்பாவுக்கு எதிர் நேரம் எதிர் எதிர்மாறு அப்படிங்கிறார் ஒருத்தர் என்ன சொல்கிறாரு அப்பா மாறியேங்கிறாரு ஏன்னா அவள் அப்பாவை பார்த்துருக்கார் கூட பழகிருக்காரு பையனை பற்றி பார்க்குறாரு அந்த உருவம் அப்படியே அப்படியே இருக்கானேங்கிறாரு இன்னொருத்தர் என்ன இவன் அப்பாவுக்கு நேர் மாறி நீ என்ன அப்படியே இருக்கான்னு சொல்கிறேன் அப்படிங்கிறாரு மூணாவது நீ என்ன ஒருத்தருக்கு ஒருத்தர் கான்ட்ராவர்சியாக பேசுறீங்க அவர் அப்பா மாறியே இருக்காங்கிறாரு நீ அப்பாவுக்கு எதிர் மாறியனு சொல்கிற முரண்படலையா இருக்கா இல்லையா அது எப்படின்னு பார்ப்போம் அது பதில் அடுத்த ஒரு அது மாதிரி என்ன இங்கேயே சொல்லலாம் உருவத்தில் ஒன்றா இருக்கான் குணத்தில் எதிரியாக இருக்கான் அப்பா குணத்துக்கு அப்பா கொடைவெளலாக இருக்காரும் கஞ்சா நேரம் இருந்தால் என்ன பண்ணுறது இப்படி நல்லவராக இருக்கும் கெட்டவராக இருக்கலாம் இல்லை அப்பா கெட்டவராக இருக்கலாம் இவர் நல்லவராக இருக்கலாம் குணத்தில் மாறலாம் ஒன்றில் உடன்பட ஒன்றில் உடன்படாமல் இருக்கும் அது மாதிரி அப்படி டக்குன்னு மூணாவத்தம் பார்த்தா என்ன நடப்பாங்க என்னடா அப்பா மாதிரி இருக்குன்ற அப்பாவுக்கு எதிராக இருக்காங்கிறாரு இதில் எந்த ரெண்டு வார்த்தையும் முரண்படு நடப்போமா இல்லையா அப்படி ஒரு கேள்வி வருது இந்த ஸ்லோகம் வந்து கேள்வி மட்டும்தான் சந்தேகம் மட்டும் கிளப்புறாரு அடுத்த ஸ்லோகத்தில் பதில் சொல்கிறார் ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்தால் எளிமையான ஸ்லோகம் தான் இது சதோ அணுவிருத்திகி சர்வத்ர சர்வத்ர சர்வத்ரன்னா எல்லா பூதங்களிலும் சதோ அணுவிருத்திகி சர்வத்ர சதோ அணுவிருத்திகி அதை பிரிக்கும்போது சதக அணுவருத்திகி சதகனா சத்தானது அணுவிருத்தியை தொடர்கிறது சத்தானது தொடர்க்கிறது இருத்தல் என்பது தொடர்கிறது எது சொன்னாலும் இருக்குன்னு சொல்லாமல் இருக்க மாட்டான் அங்கே இல்லாமல் இருக்கிறதுன்னு சொல்லுவான் ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறது கூட இல்லைய கூட இருக்குன்னு தான் சொல்லுவான் இல்லாமல் இருக்கிறது அந்த இருத்தல் என்பது பிரம்மனுடைய அம்சம் இருத்தல் சத் அதுக்கு பேர் சத்துன்னு பேர் சத்தானது தொடர்கிறது சதக அணுவிருத்தினா சத்தானது தொடருகிறது எல்லா பூதங்களிலும் சத்தானது தொடர்கிறது ஆகாசம் இருக்கிறது வாயு இருக்கிறது அக்னி இருக்கிறதுன்னு அந்த இருத்தல் தொடருக்கிறது அடுத்த வார்த்தை வியோம்னோ நேதி வியோம்னக அப்படின்னா வியோம்ன பிரித்தோம்னா வியோம்நக ஆகாசமானது நிதி ந அணுவிருத்தின்னு சேர்த்துக்கிறேன் தொடரவில்லை அணு அணுவருத்தினா தொடர்கிறது ந அணுவருத்தினா தொடரவில்லை ஆகாசம் தொடரவில்லை வாயு ஆகாசம் இருக்கிறது நான் சொல்கிறோம் சொல்கிறது இல்லை ஆகாசம் தொடரவில்லை இருத்தல் தொடர்கிறது ஆகாசம் தொடரவில்லை ந அணுவிறத்தி இதி என்று புரேரிதம் புரேன்னா முன்பு அறுபத்தி ஏழாவது ஸ்லோகத்தில் ரெண்டாயிரத்தில் சொல்லியிருக்கு முன்பு அறுபத்தி ஏழாம் சுலோகத்தை சொல்லியிருக்கோம் எப்படி ஈரிதம் சொன்னீர்கள் புரே ஈரிதம் பிரித்தம்னா முன்பு சொன்னீர்கள் அர்த்தம் அதாவது எல்லா பூதங்களிலும் இருத்தல் சத் என்பது தொடர்கிறது ஆகாசமானது தொடரவில் தொடரவில்லை என்று முன்பு சொன்னீர்கள் முன்புனா இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம் அறுபத்தி ஏழாம் சுலோகத்தினுடைய அர்த்தத்தை பார்த்தா புரியும் அங்கு சொன்னீர்கள் அதை கீழ் அடுத்த வரி வியோமணுவிருத்தி இரத்துனா ரத்துனா அப்படின்னா அதுனா அதை பிரித்தம்னா வியோம அணுவிறிகி அதுனா அதுனான்னா இப்பொழுது இப்பொழுதுன்னு இப்போ இதுக்கு முந்தின சுலோகத்தில் எழுவத்தி ஒம்போது எண்பதில் இந்த அதுனா இப்பொழுது வியோம வியோமன்னு ஆகாசத்தின் அணுவிருத்திகி தொடர்ச்சியை சொல்லுகிறீர்கள் இங்கே ஆகாசத்தினுடைய தொடர்ச்சி எதை சொல்கிறோம் சப்தம் தொடர்கிறதுன்ட்டுங்க அப்போ ஆகாசன்னு ஒரு குணம் தொடருதுன்னு சொல்லிட்டார் அங்கே தொடரலைன்ட்டார் அப்போ அங்கே தொடரலைன்னு இங்கே இங்கே தொடருதுன்னு சொல்கிறீங்க வச்சக கடைசி வார்த்தை அதில் வச்சக இந்த வார்த்தையில் இந்த உங்களுடைய வார்த்தையில் வியாகதம் வியாகதம்னா முரண்படுதல் கதம்னா வியாகதம் வச்சகன் இருக்குது வச்சகம்னா வார்த்தை அதாவது உங்களுடைய வார்த்தையில் வியாகதம்னா முரண்படுதல் என்பது கதம்ன எப்படி இல்லை என்று சொல்ல முடியும் உங்களுடைய வார்த்தை முரண்படுதுன்னு அப்போ முரண்படுகிறது உங்கள் வார்த்தை நீங்கள் சொல்கிற உபதேசம் எங்களுக்கு முரண்படுகிறது எல்லா பூதங்களிலும் சத்தானது தொடர்கிறது இருத்தல் தொடர்கிறது ஆகாசம் தொடரவில்லை என்று முன்பு சொன்னீர்கள் இப்பொழுது ஆகாசத்தின் தொடர்ச்சியை சொல்லுகிறீர்கள் சப்தம் தொடர்கிறதுன்னு சொல்கிற ஆகாசத்தினுடைய குணம் உங்களுடைய வார்த்தையில் முரண்படுதல் என்பது எப்படி இல்லை என்று கூற முடியும் இது எண்பத்தி ஓராவது சுலோகம் பதில் அடுத்த ஸ்லோகத்தில் வருது எப்படின்னு பார்க்கலாம் எண்பத்தி ரெண்டு படிக்கலாம் பூர்வோக்தி ரதுநாத் சப்துருத்திரேக்தாம் வசசோவியாக சித்ரா அணுவிருத்தி நேதீதீம் பூர்வேக் பூர்வோக்தி ரதுநாத்வியம் சப்த அணுவிருத்திரேக்தாம் வசசோ வியாகதி குதக இதில் என்ன சொல்கிறாருன்னா முன் சொன்னதுபடிதான் கரெக்டு தான் நான் சொன்னது ஆகாசத்துக்கு ரெண்டு சொன்னேன் ஒன்று அவகாசம் ஒன்று சப்தம்னு சொன்னேன் அந்த அடிப்படையில் பார்த்தா அவகாசம் என்பது தொடரவில்லை வியாபிக்கவில்லை சப்தம் மட்டும் வியாபிக்கிறது ஒன்று வியாபிக்குது ஒன்று வியாபிக்கல அந்த ஒன்று வியாபிக்கவில்லை என்றது இடம் கொடுத்தல் என்பது வியாபிக்கவில்லை அதன் அடிப்படையில் ஆனால் ஆகாசம் வியாபிக்கவில்லை தொடரவில்லைன்னு சொல்லிட்டார் இந்த இடம் கொடுத்தல் என்ற தன்மைதான் தொடரவில்லைங்கிறார் இங்கே சப்தம் தொடருது இடம் கொடுத்தல் தொடரவில்லை ஆகாசத்துக்கு ரெண்டு குணம் இருக்கா இல்லையா ஒன்று அவகாசம் இடம் கொடுத்தல் இன்னொன்று சப்தம் இந்த சப்தம் என்ற அடிப்படையில் சப்தம் மீதி இருக்க நாலு பூதத்துலேயும் வந்துடும் தொடர்ச்சியா இடம் கொடுத்தல் என்பது நாலு பூதத்துக்கு வரவே வராது அது தொடரவே தொடராது அந்த அடிப்படையில் ஆகாசம் தொடரவில்லைங்கிறார் எழுவத்தி ஒம்பது ரெண்டாவது வரியில் இந்த சத்து மாயை ஆகாசம் அதனுடைய மூன்று தன்மைகளும் என்ன பண்ணார் ஆகாசத்துக்கு வந்துருச்சுன்னு சொன்னார் மூன்று தன்மைகளும் ஆகாசத்தில் இருக்கிறன என்னாரு ரெண்டாவது வரையில் வாயுனுடைய சப்தம் ஆகாசத்தை சார்ந்ததுன்னு சொன்னார் இந்த வாயுவினுடைய இருத்தல் சத்பிரமனுடையது அந்த வாயுனுடைய மித்தியாத்தன்மை மாயையினுடையது வாயுவனுடைய சப்தம் ஆகாசத்தினுடையது அப்படின்னு சொல்லும் பொழுது மாயையினுடைய மித்தியத்துவம் வாயுவில் வருது மாயையினுடைய வாயு ஆகாசம் வாயுவில் வந்துருது பிரம்மனுடைய சத்து இருத்தல் வந்துருது இதெல்லாம் தொடர்ந்து வரும் பொழுது எப்படி தொடரவில்லைன்னு சொல்லும் பொழுது இடம் கொடுத்தல் என்ற தன்மை தொடரவில்லை அப்படிங்கிறார் இவர் ஒரு இடத்துல காலியாக இடம் கொடுக்கறதுக்கு இடம் இருக்குதுன்னு சொன்னால் அங்கே எதுவுமே இல்லைன்னு அர்த்தம் இப்போ இங்கே இடம் இருக்குன்னு சொன்னால் வாய் இருக்குது நாம் உட்காந்துட்டோம்னா அந்த இடத்துல வாயு இருக்காது வாயுக்கு வெளியேறிடும் ஒரு பொருள் ஒன்றுல இருந்துச்சுன்னா திருப்பி வைக்க முடியாது ஸ்பேஸ் இருந்தால் வைக்க முடியும் இதுக்கு உதாரணம் பார்க்குறாருந்தால் வேறு ஒன்றும் இல்லை ஒரு பாட்டில் எம்டி பாட்டில் இருக்குது அதுக்குள்ளே வாயு இருக்கா இல்லையா இருக்குது தண்ணி ஊற்றணும்னா தண்ணிக்குள்ளே முக்குறீங்க என்னாகும் காற்று வெளியேறினாத்தையும் தண்ணி உள்ளே போகும் அப்போ வாயு இருந்தால் தண்ணி உள்ளே போகாது இது போகாதா இல்லையா அப்போ இடம் கொடுத்தல் என்ற தன்மை வாயுவில் இருந்தால் வாயு வெளியேறாமே தண்ணி இருக்கணும் வாயு வெளியேறக்கூடாது அது தண்ணியை வாங்கி வாங்கி வச்சுக்கிறேன் அப்படி வாங்கி வைக்கிறது அப்போ இடம் கொடுத்தல் என்ற தன்மை ஆகாசத்தில் மட்டுமே இருக்கிறது வாயுவில் இல்லை எதுலேயுமே இல்லை தான் மற்ற நாலு பதத்தில் கிடையாது தொடரலை உண்மையா இல்லையா இது ஒவ்வொன்றும் தொடராது ஒன்று தொடரும் ஒன்று தொடராது ஆகவே அது வியாபிக்கவில்லை சப்தங்கிற தன்மையில் வியாபிச்சிருக்கு அந்த குணம் வியாபிச்சிருக்கு அது மட்டும் இல்லை இது பொதுவாக எல்லா உலக வழக்கத்துலையும் இருக்குது அதனால் முரண்பாடு இல்லைங்கிறார் இங்கே ஒரு சந்தேகம் வரும் எப்படின்னா முதல்ல சொன்ன உதாரணத்துலேயே பாருங்கள் அந்த பையன் சொன்னேன்ல அப்பா மாதிரியாக இருக்கிறான்னு சொல்லும் பொழுது உருவத்தில் வியாபிச்சிட்டாரு குணத்தில் வியாபிக்கலை உருவம் தொடர்கிறது குணம் தொடரவில்லை சொல்கிறோமா இருக்கா இல்லையா நடக்குதா இல்லையா அப்போ வியாபித்தல் வியாபிக்கவில்லைங்கிறது முரண்படுவது மாதிரி இருக்கே ரெண்டு எப்படி ஒரே பொருளில் ஒன்று வியாபிச்சிருக்குன்னு சொல்ல முடியும் ஒன்று வியாபிக்கலன்னு சொல்ல முடியும்னா விபரீதமான லட்சணத்தை ஒரே பொருளுக்கு எப்படி சொல்கிறீங்கன்னா அதுதான் மித்தியாங்கிறார் எதிர எதில் இப்படி ஏற்றி குண்டாக்க மாட்டாங்கன்னு சில மாயையை இப்படின்னு சொல்லவே முடியாது அது எப்படி வேணாலும் இருக்கும் மேலோட்டமாக பார்த்தா ஒரு ஆர்டர் தெரியும் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணால் பண்ண சொல்ல முடியாது அப்படி இருக்கும் இப்போ அதுக்கு உதாரணம் சொல்லணும்னு பார்க்கலாம் இது இப்படித்தான் இருக்குங்கிறது பிரம்மன் ஒன்றுக்குத்தான் கரெக்டாக லட்சணம் சொல்ல முடியும் வேறு எந்த பொருளுக்கு சொன்னாலும் அந்த லட்சணத்தில் தோஷம் வரும் இப்போ என்ன சொல்லுவோம் ஒரு மரம் இருக்கு மரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் நின்றுக்கிட்டு இருக்கார் இப்படி மரத்துக்கு மரம் பின்னாடி இருக்குன்னு நின்றுக்கிட்டு இருக்கார் மரம் எங்கே இருக்குன்னு கேட்டால் என்ன சொல்லுவான் எனக்கு பின்னாடி இருக்குப்பாம் பார் அவர் அங்கிட்டு போய் நின்றுக்கிட்டார் பின்னாடி இப்போ மரம் எங்கே இருக்குன்னு என்ன சொல்லுவார் எனக்கு முன்னாடி இருக்கும் என்ன முதல் பின்னாடி இருக்குன்னு இப்போ முன்னாடி இருக்குங்கிறீங்க சொல்லுவோம் கேட்கலாம்ல கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி முன்னாடி இருக்குண்ணே பின்னாடி இருக்குன்னு மரம் இவர் போயிட்டு இவர் இவர் எங்கே இருக்காரோ அதை அடிப்படை விஷயம் சொல்ல முடியும் ஒரு கோடே போடுறோம் ஒரு கோடு போட்டாச்சு சேவப்பு கடலில் ஒரு கோடு இருக்கு இந்த கோடு எப்படி கோடு அப்படின்னு சொல்லுவோம் முதல்ல பக்கத்தில் ஒரு புளூ கடலில் சின்ன கோடு போட்டாச்சு சேப்பு கோடு எப்படி இருக்கு பெரிய கோடாக இருக்குன்றிருவோம் இப்போ என்ன சொல்லுவேன் பெரிய கோடை அதுக்கு பக்கத்தில் பச்சை கோடை அதை விட பெருசாக போட்டேன்னா இப்போ சேவக்கோடு எப்படி இருக்குது சின்ன கோடா இருக்குன்றோம் முதல்ல வெறும் கோடும் தான் பிறகு பெருசும் தான் பிறகு சின்னதுங்கிறான் பக்கத்தில் இருக்கிறத வச்சுதான் சொல்ல முடியும் பொதுவாக அந்த வார்த்தைகள் வந்து இந்த மித்தியாவில் எதுவுமே இப்படித்தேங்கிறது ரிலேட்டிவாக தேருக்கு உன்னை சார்ந்ததே சொல்ல முடியுமே ஒளியை சொல்ல முடியாது அதுதான் மித்தியாங்கிறார் இப்போ அந்த கீழே இருக்குது மேலே இருக்குலாம் சொல்கிறேன் பார்த்தீங்களா இதெல்லாம் உண்மையிலேயே விண்வெளியில் போயாச்சின்னு வச்சுங்க அங்கே கீழ் மேல் உண்டா சரி இப்போ சந்திரன் இங்கே எங்கே இருக்கு இப்போ சூரியன் எங்கே இருக்கு நம்மளுக்கு மேலே இருக்குது அமெரிக்காவில் இருக்கு அவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க சூரியன் எங்கே இருக்குண்ணா நம்மளுக்கு கீழே இருக்குன்னு அவங்க சொல்லுவாங்க இப்போ கீழே அமெரிக்கா இருக்குது அமெரிக்காக்காரங்க கேட்டால் நைட்டு இப்போ அவங்களுக்கு நம்ம நைட்டில் சூரியன் எங்கே இருக்குன்னு என்ன சொல்லுவோம் நம்மளும் கீழே இருக்குன்னு சொல்லுவோம் அமெரிக்கக்காரங்க என்ன சொல்லுவாங்க மேலே இருக்குப்பா அப்போ கீழ் மேலுங்கிறது ரிலேட்டிவ் தானே கிடையாது கிடையாது அது மாதிரி இந்த மித்தியாவினுடைய தன்மையை வியாபித்தல் வியாபிக்கவில்லைங்கிறதெல்லாம் ஒரு கான் இடத்த பொருத்தத்தை சொல்ல முடியுமே ஒழிய எல்லா கான்ட்ராவர்சியாக சொல்கிறதுக்கு ஒவ்வொரு பொருளுக்குமே வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறார் அதனால் இங்கே என்ன சொல்கிறாரு லக்ஷணம் தோஷமெல்லாம் அது கிடையாது ஒரு அடிப்படையில் வியாபிச்சிருக்கு ஒரு அடிப்படையில் வியாபிக்கவில்லை அப்படிங்கிறார் இப்போ அக்னி இருக்குது நெருப்பு நெருப்பினுடைய தன்மையில் ரெண்டு இருக்குது உஷ்ணம் அண்டு பிரகாஷம் பின்னாடி வரப்போது அக்னி தத்துவம் வரும்போது வரப்போகுது அக்னியில் என்ன இருக்குது உஷ்ணம் இருக்குது பிரகாஷம் இருக்குது நீங்கள் அக்னியை நல்ல நெருப்பில் வந்து என்ன பண்ணுறீங்க ஒரு சட்டியில் பாத்திரத்தில் தண்ணியை வைக்கிறீங்க நல்லா கொதிக்குது ஹண்ட்ரட் டிகிரி கொதிச்சிருது இப்போ இந்த அக்னியினுடைய உஷ்ணம் தண்ணியில் இருக்கா இல்லையா வியாபிச்சிருச்சு பிரகாசம் வியாபிச்சிருக்கா தண்ணியில் என்றைக்கா வெளிச்சம் வருமா எத்தனை சு ஆவியாக ஒன்னாக போமே ஒளிய ஆனால் வெளிச்சம் வருமா அப்போ இந்த அக்னியினுடைய ரெண்டு அம்சத்தில் ஒன்று ஜலத்தில் வியாபிக்கது ஒன்று வியாபிக்காமல் போதா இல்லையா இதே இரும்பு கொண்ட போட்டுறோம் உள்ள அது என்னாக சூடாகும் பிரகாசம் படம் அப்போ ரெண்டையும் வாங்குறதன் அதுக்கு இருக்கு ஒன்றுக்கு இல்லை ஒன்று வியாபிக்குது ஒன்று வியாபிக்கிற ஒன்று ரெண்டும் வியாபிக்குது அதன் அடிப்படையில் ஆகாசத்தினுடைய அதாவது சப்தம் வியாபிக்கிறது இடம் கொடுத்தல் வியாபிக்கவில்லை அப்படின்னு சொல்லுவோம் இப்போ சொன்னதேன் அப்பா மாதிரி உருவம்னு சொன்னால் உருவம் வியாபிச்சிருக்கு அதனுடைய குண வியாபிக்கல் அப்படின்னு சொல்லி குண வியாபித்திருக்கு உருவ வியாபிக்கலன்னு சொல்லலாம் மழையை சினிமா படம் பார்க்கலாம் இந்த ரெட்டா இடத்துல ரெண்டு பேர் காமிப்பாங்க எப்படியாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆப்போசிட்டாக இருப்பார் இந்த எங்கள் வீட்டு பிள்ளைங்க சினிமா படம் பார்த்திங்களா ஒரு எம்ஜிஆர் வீரனாக இருப்பார் ஒருத்தர் கோலையாக இருப்பார் உருவம் ஒன்றாக இருக்கும் அப்போ அந்த தன்மையை வியாபிக்கலை இன்னொரு படம் கூட இப்போ சொல்லலாம் எதுனா தெய்வ மகனா சிவாஜி படம் மூணுங்க மூணு அப்பா இருப்பார் அப்பாவுக்கு ஒரு பக்கம் கருப்பு அந்த பக்கம் இருக்கும் அது ஒரு பிள்ளைக்கு வியாபிச்சிருக்கோம் இன்னொரு பிள்ளைக்கு வியாபித்திருக்காது எல்லாம் மூணு பேர் ஒரே ஆள் தான் அவருடைய ரெண்டு தன்மையும் ஒருத்தருக்கு வியாபித்திருக்கு ஒரு தன்மை ஒரு ஆளுக்கு வியாபித்திருக்கு அப்படி தானே இருக்குது இது இருக்கிறது உண்டு அதன் அடிப்படையில் பார்த்தால் நான் வியாபித்திருக்கிறது வியாபிக்கவில்லை என்று சொன்னதில் முரண்படுகின்ற கருத்து இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார் சொன்னவனு வேணா பண்ணுறேன் இன்னொரு கேள்வி இன்னொரு கொக்கி போடுறார் சரி இதை விட்டுருங்க இன்னொன்று சொல்கிறேன் இன்னொரு கேள்வி கேட்குறேன் அதை பார்ப்போன்னு சொல்லி அடுத்ததுல இன்னொரு கேள்வி இன்னொரு பூர்வபக்ஷம் வருது அது அடுத்த ஸ்லோகத்தில் சொல்ல போகிறார் இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்துடலாம் எண்பத்தி ரெண்டு எளிமையான ஸ்லோகங்கள் இந்த ஆகாசம் புரிஞ்சிருச்சுன்னா மற்றெல்லாம் ஈஸியாக அப்படியே கொண்டு போயிடலாம் இடையே ரெண்டு கேள்விகள் வருது பூர்வபட்சம் சொல்லுவான் வருது நேதீதி பூர்வோக்தி அந்த பூர்வோக்தி அப்படிங்கறத முதல்ல எடுத்துரு பூர்வோக்தின்னா முன் சொன்ன விதத்தில் சுலோகம் இருபத்தி ஆளில் சொன்ன அறுபத்தி சொன்ன விதத்தில் சித்ர முதல் வார்த்தை சித்ரை அப்படின்னா அவகாசம் சித்திரன்னா இடைவெளி ஸ்பேஸ்னு அர்த்தம் அவகாசம் இடைவெளி என்பது அணுவிறத்திகி நிதி அணுவிறத்திகனா வியாபித்தல் அணுவிறத்திகி நிதின்னா வியாபிக்கவில்லை என்றும் முன் சொன்ன விதத்தில் அறுபத்தி ஏழில் நான் வியாபிக்கவில்லைன்னு சொன்னது இதில் இடைவெளி என்பது வியாபிக்கவில்லைன்னு சொன்னேன் அப்படிங்கிறார் தொடரவில்லை என்று அதுனா அடுத்த வார்த்தை புரோ பூர்வோக்தி அதுனான் இருக்குது அதுனா தய ஈயம் அதுநாத் ஈயம் அதை பிரிச்சம் சொன்னால் அதுநாத் ஈயம்னு பிரிக்கணும் அது இப்பொழுது பூர்வோக்தினா முன்பு முன்பு சொன்ன விதத்தில் அது இப்பொழுது இப்பொழுது ஈயம் இந்த சப்த ரெண்டாவது வரி சப்த ஆகாசத்தினுடைய சப்தமானது ஆகாசத்தினுடைய சப்தமானது இப்பொழுது இந்த ஆகாசத்தின் சப்தமானது அணுவிறுத்தி ஏவ உக்தான்னு பிரிக்கணா பிரிச்சம்னா அணுவிறத்தி ஏவ உக்தா ஏவ இந்த சப்தமானது மட்டும் அணுவிற்கி வியாபிக்கின்றது அல்லது தொடர்கிறது என்றும் இது என்று உக்தா இங்கே ஒரு உக்தா வருது சொல்லப்படுகிறது இந்த ஆகாசத்தின் சப்தமானது இப்பொழுது இந்த ஆகாசத்தின் சப்தமானது தொடர்கிறது என்றும் சொல்லப்படுகிறது வஜஷோ என்னுடைய இந்த வார்த்தை குதக வியாகதிகி குதகன் இருக்கு குதகன்னா எப்படி வியாகதிகி முரண்படும் எப்படி முரண்படும் முரண்படாது முன்பு சுலோகம் அறுபத்தி ஏழில் சொன்ன விதத்தில் இடைவெளி என்பது வியாபிக்கவில்லை தொடரவில்லை இப்பொழுது இந்த ஆகாசத்தினுடைய சப்தமானது மட்டும் வியாபிக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது அதனால் அந்த என்னுடைய வார்த்தையில் முரண்பாடு இல்லைங்கிறார் ஆகாசத்துக்கு ரெண்டு இருக்குது ஒன்று இடம் கொடுத்தல் ஒன்று சப்தம் இடம் கொடுத்தல் வியாபிக்கவில்லை சப்தம் வியாபிக்கிறது சுலோகம் எண்பத்தி மூணு படிக்கலாம் அசேத்தணு சாத்திய அசத்ம் சேத்த தாக்கதம் அவ்வியம் அங்க என்ன பண்ணாரு ஒன்னு வியாபிச்சு ஒன்னு வியாபிக்கல ரெண்டு குணம் ரெஞ்சின்னு சொல்லி சொல்லிட்டாரு இப்ப அடுத்து வேறு ஒரு கேள்வி கேட்கிறாரு சத்துக்கு வேறு ஆகாசம்னு சொல்லிட்டிங்க அதனால் ஆகாசம் அசத்துன்னு சொன்னீங்க சத்துக்கு வேறு ஆகாசம் இருக்கிறதுனால இவ என்ன சொல்கிறேன் மாயைக்கு வேறாகத்தான் வாயு இருக்குன்னு சொல்கிறேன் அப்போ மாயையினுடைய மித்தியாத்துவம் வாயு வரக்கூடாதுன்னு கேட்குறேன் சொல்லலாம் பார்க்குறேன் எடுத்தோடனே நனு ஆரம்பிக்கிறார் நனு என்ன அர்த்தம்னா பூர்வபக்ஷம் வருதுன்னு அர்த்தம் சில சுலகத்தில் நனு சொல்லுவாங்க நனுனால் எதிர்கேள்வி கேட்குறவன்னு அர்த்தம் எதிர்ப்பா கேள்வி கேட்குறேன்னு அர்த்தம் சிலவுமே அப்படித்தான் ஆரம்பிக்குது நனு சொல்லி சில ஆசிரமங்கள் இருக்கான் சில சிஷியர்கள் எப்போ பார்த்தாலும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்களாம் அவங்களுக்கு நனு பேர் வச்சிருவாங்களேன் மற்ற சிஷியர்கள்லாம் யார் ஒருத்தர் சிஷியர் கேள்வி கேட்கிறாரோ எப்போ பார்த்தாலும் கேள்வி கேட்கறது அவருக்கு பேரே நனு வச்சுருவாங்களேன் சில ஆசிரமங்களில் சொல்லுவாங்க எப்படி அதில் ஆரம்பிக்கிறார் ஒரு ஆசிரமத்தில் நடந்து சொல்லுவாங்க ஒரு பிரம்மச்சர் எப்போ பார்த்தாலும் ஏதாவது கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறது இந்த நணு வந்துட்டான்ப்பா அப்படிம்பாங்க இந்த பார்த்தி பண்ணால் வடிவேல் படம் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த கேள்வி குண்டக்கம் மட்டும் கேட்டுக்கிட்டே இருப்பாப்பில் வடிவேல்ட்ட ஜோக் பார்த்துருப்பீங்க சில பேர் பார்த்தீங்கன்னா தான் நிறையா பார்த்துருக்கேன் என்ன பண்ணுது வந்துட்டாயா வந்துட்டான்ப்பா ஏன்னா ஏதோ ஒரு கேள்வி கேட்பான்னாலும் பயன் சொல்ல முடியாது அது நணுன்னா அப்படி அர்த்தம் ஒரு கேள்வி வருது ஏன்னா முதல்ல சொன்னதை வச்சு இவர் ஒரு கேள்வி கேட்குறாரு இந்த சுலோகம் முதுமே திருப்பி கேள்வி தான் இந்த ஆகாசம் மித்தியா அசத்து உண்மையில் இல்லைன்னு எப்படி நிறுவனம் பண்ணோம்னா வாய் பிரம்மனுக்கு வேறு ஆகாசம் இருக்குது பொருளையும் வேறுபடுது வார்த்தையிலையும் வேறுபடுது அர்த்தம் வேறு பொருளும் வேறு ஆகவே ஆகாசம் வேறு பிரம்மன் வேறுன்னு சொல்லி வேறு வேறாக இருப்பதால் பிரம்மன் சத்து அதுக்கு வேறாக இருக்கிறது அசத்தாகத்தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி நிரூபணம் பண்ணிட்டான் இங்கே என்ன சொல்கிறான் மாயைக்கு வேறாகத்தான் வாயு இருக்குதுன்னு சொல்கிறான் யாரையும் எப்படி எதை வச்சு சொல்கிறான்னா மாயை ஒரு லட்சணம் சொல்கிறேன் அவ்வியம் மாயை என்பது வெளித்தோற்றத்துக்கு வராததுக்கு பேர்தான் மாயை வாயு வந்து வெளித்தோற்றத்துக்கு வந்தது அப்போ வேறுபாடு இருக்குது வெளித்தோட்டத்துக்கு வந்தது ஒன்று வெளித்தோற்றத்துக்கு வராதது ஒன்று ஒரு சின்ன விதை இல்லை ஒரு வேறு அது வெளியே தெரியல உள்ளே இருக்குது அதுலேருந்து வெளியே காய் வந்திருக்கு இலை வந்திருக்கு வெளித்தோட்டத்துக்கு வந்தது வேறு வேறு வேறு தான் அப்படி தானே சொல்கிறேன் நம்ம அதிலருந்து வந்தால் கூட அப்போ வேறு வேறுனு சொல்லியாச்சுனாலேயே மாயையினுடைய குணம் வாயுவில் இருக்கக்கூடாது இவர் என்ன சொன்னார் வாயுவுக்கு ஒரு குணம் இருக்குனார் என்ன குணம் மித்தியாத்துவம் வாயுவும் மித்தியாவாக இருக்கிறதுன்னு ஒன்று சொல்லிட்டுருக்கார் அது எப்படி சொல்ல முடியும் வாயு வேறு மாயை வேறுன்னு சொல்லியாச்சுன்னா மாயை வந்து மித்தியாவா மித்தியாவாக இருக்குது வாயு மித்தியாவாக இருக்கக்கூடாது மாயை பொய்னு சொல்லாது அது உண்மையை நான் சொல்கிறேன் புரியுதா கொஸ்டின் புரியுதா அங்கே ஆகாசம் வேறு பிரம்மன் வேறு பிரம்மன் சத்து அதனால் அசத்து மாயை நிஸ்தத்துவம் சாரமற்றது அது வேறு வாயு வேறு அப்படி நிறுவனம் வண்டியாச்சுன்னா அப்போ இது நிஷ்டத்துவம் இல்லை சாரமுள் இல்லைன்னு சொல்ல முடியாது வாயுவுக்கு அப்படி சொல்லலாமே நீங்கள் எப்படி இதுவும் அதனுடைய குணம் இங்கே இருக்குதுன்னு சொல்கிறீங்க அவ்வியக்தம் வியக்தம் அது தோற்றத்திற்கு வந்தது தோற்றத்திற்கு வராதது என்ற வேறு வே வேறுபாடு இருப்பதால் மாயையின் குணம் வாயுவில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை மாயினுடைய குணம் என்னது மித்தியத்துவம் நிஷ்டத்துவம் அதை வாயுவுக்கு நீங்கள் சொல்லாதீங்க அப்படிங்கிறார் மாயையினுடைய குணம் வாயுவில் இருக்க வேண்டியதில்லை ஆகவே வாயு மித்தியாவல்ல இது பூர்வபக்ஷம் அதாவது ஆகாசத்தில் இடம் கொடுத்தல் இருக்கு அதனால் அசத்துன்னு சொல்லிட்டோம் பிறகு பிரம்மனுக்கு அது வேறாக இருக்கு தொடரவில்லைங்கிறத வச்சு வேறு வேறுன்னு பிரித்து இது சத்து அது அசத்துன்னு நிரூபணம் அதே மாதிரி வாயுவை பார்க்கும் பொழுது மாயையிலிருந்து வாயு வந்திருக்கு அதில் வந்து மாயை வந்து தோற்றத்துக்கே வரலை வாயு தோற்றத்துக்கு வந்திருக்கு இந்த ரெண்டு வித்தியாசம் இருக்கனால அது வேறு இது வேறு ஆகவே இது மித்தியான்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறான் அது திருப்பி அதே மாதிரி அக்னி மாயை வேறு அக்னி வேறுன்னு பிரிச்சாச்சுன்னா அக்னி மித்தியா இல்லை இப்படியெல்லாம் வந்துடும் ஒவ்வொன்றும் வித்தியாலயும் சொல்லிட்டே போயிடலாம் ரெண்டு வேறு வேறுனு நிரூபித்தாச்சுன்னா அதனால் நீங்கள் மித்தியான்னு சொல்லாதீங்க அப்படிங்கிறான் இரண்டு பொருள் இருக்குது புஸ்தகம்னு ஒன்று இருக்குது பேனான்னு ஒன்று இருக்குது புஸ்தகத்தை எழுத முடியுமா பேனாவில் படிக்க முடியுமா படிக்க முடியாது புஸ்தகம் வேறு பேனா வேறுனு அதனுடைய தன்மை இதுக்கு இல்லை இதனுடைய தன்மை அதுக்கு இல்லை ரெண்டு வேறு வேர்ன்னு சொல்லியாச்சுன்னா அங்கே வேறு மாற்றுக்கருத்துக்கள் ரெண்டு வேறு வேறு என்னுடைய தன்மை அதுக்கு இருக்காது இதை வச்சு படிக்க முடியாது பேனாக வச்சு படிக்க முடியாது புஸ்தகத்தில் வச்சு எழுத முடியாது அப்படி இருக்கிற பொழுது மாயை வேறு வாயு வேறு அப்படின்னு நிறுவனம் பண்ணும் பொழுது எப்படி சொல்ல முடியும் அது வியக்தம் அது அவ்வியக்தம் அப்படிங்கிறார் அதனால் மாயையினுடைய மித்தியாத்தன்மை வாயுவில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை காயும் பிள்ளையும் ஒன்றா இருந்தாலும் வாயு வயிறு வேறுன்னு சொல்கிற மாதிரி மாயை வேறு வாயு வேறு தான் அதனால் மாயு மாயை மித்தியா வாயு மித்திய மித்தியா இல்லைன்னு சொல்லி கேள்வி மட்டும் இங்கே வருது இதுக்கு பதிலாக அடுத்த சுலோகத்தில் இப்போ சொல்கிறாரு இது எளிமையான சுலோகம் தான் சுலோகத்துக்கு அர்த்தத்தை சொல்லிடுறேன் பிறகு அடுத்ததில் போயிருக்க முடியும் நனு நணுன்னா பூர்வபக்ஷம் வருகிறது கேள்வி வருதுன்னு அர்த்தம் ஃபஸ்ட்டு வார்த்தை நனு சத்வஸ்து சத்வஸ்துவிடமிருந்து பார்த்தக்கியாத் ஆகாசம் வேறாக இருப்பதால் சத்வஸ்துவிடமிருந்து ஆகாசம் வேறாக இருப்பதால் அசத்துவம் சேத் ஆகாசம் அத மித்யா என்று நீங்கள் சொன்னால் சத்துவஸ்துவிடமிருந்து ஆகாசம் வேறாக இருப்பதால் அந்த ஆகாசத்தை மித்தியா என்று நீங்கள் கூறினால் அப்படிதான் நம்ம நிரூபணம் பண்ணியிருக்கோம் ஆகாசம் வேறு சத்வஸ்து வேறு அதனால் ஆகாசம் மித்தியா அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா இப்போ என்ன சொல்கிறார் ததா அப்பொழுது கீழே அந்த கதம்ங்கிறத விட்டுருங்க அவ்வியக்த தோற்றத்திற்கு வராத மாயையிடமிருந்து சேர்த்துக்கிறேன் தோற்றத்திற்கு வந்த வாயுவானது வைஷம்யாத் வேறாக இருப்பதனால் தோற்றத்திற்கு வராத மாயையிடமிருந்து வைஷம்யாத்னா வேறாக இருப்பதனால் எது இந்த தோற்றத்திற்கு வந்த வாயு வேறாக இருப்பதனால் அதில் இந்த வாயுவை சேர்த்துக்கிறோன்னா அவுஜக்த மாயானால் தோற்றத்திற்கு வராத மாய இருந்து அடுத்து ஒரு வார்த்தை சேர்த்துக்கிறோன்னா தோற்றத்திற்கு வந்த வாயுவானது வைஷம்யாத் வேறாக இருப்பதனால் அமாயாமயதா அமாயமயதா அமாயாமயதா அபி மாயையின் மயமாக இல்லாமலும் அதாவது மித்தியாவாக இல்லாமலும் கதம்னோ ஏன் இருக்க முடியாது அதாவது மாயையினுடைய மித்யாத்துவம் வாயுவில் இல்லாமல் ஏன் இருக்க முடியாதுன்னு கேட்குறார் மாயையின் மயமாக இல்லாமலும் கதம்னோ ஏன் இருக்க முடியாது அந்த வாயுவானது மாயையினுடைய தன்மையோடு இருக்கணுங்கிறது அவசியமில்லை அது இல்லாமலும் இருக்கலாம் ஏன்னா அது வேறு இது வேறு அப்படின்னு சொன்னதுனால இங்கே கேள்வி பட்சி பூர்வபக்ஷம் மட்டும்தான் சத்வஸ்துவிடமிருந்து ஆகாசம் வேறாக இருப்பதால் அந்த ஆகாசம் மித்யா என்று நீங்கள் சொன்னால் இப்பொழுது தோற்றத்திற்கு வராத மாயையிடமிருந்து தோற்றத்திற்கு வந்த வாயுவானது வேறாக இருப்பதனால் அந்த வாயு மாயையின் மயமாக இல்லாமலும் அதாவது மித்தியாவாக இல்லாமலும் ஏன் இருக்க முடியாது வாயுவிடம் மாயையின் மித்தியத்துவம் தொடருதுன்னு சொல்லிட்டார் இதுவும் அசத்துவன்னு சொன்னார் நீங்கள் சொல்கிறது தப்பு தொடர வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா மாயை வேறு வாயு வேறு அதுக்கு காரணம் வியக்தம் அவ்யக்தம் சொல்கிறாரு பதில் அடுத்த ஸ்லோகத்தில் பார்க்கலாம்